வணக்கம் நற்றினியின் பதினெட்டு ஆவணி மாதம் நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் அதிமுக கட்சி சார்பில் முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை கேரள நிவாரண நிதிக்கு அளிக்க இருப்பதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் வைகை அணையில் நொடிக்கு மூவாயிரத்தி கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதை ஐந்து மாவட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்குள் மாணவர்கள் செல்போன் உபயோகிக்க தடை விதிக்கும்படி கல்லூரி முதல்வர்களுக்கு கல்லூரி கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் காவிரி நீர் வேளாண்மைக்கும் குடி நீர் தேவைகளுக்கும் பயன்படாமல் வீணாக கடலில் கலப்பதற்கு நீர் மேலாண்மை குறித்த அதிமுக அரசிற்கு தொலைநோக்கு பார்வை இல்லாததே காரணம் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவில் தொழில் தொடங்க தகுதியுள்ள மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது இந்திய செய்திகள் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரும் இயற்கை பேரழிவை கேரளா சந்தித்துள்ளது நேற்று மட்டும் முப்பத்தி பேர் பலியாகியுள்ள நிலையில் மழை பாதிப்பால் இதுவரை ஐம்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே வெள்ள பாதிப்பில் கேரளா விரைவில் மீளும் என நம்புவதாக அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் பெருமழையாலும் வெள்ளத்தாலும் சின்னாபின்னமாகி இருக்கும் மாநிலத்துக்காக 35 ஐந்து கோடி நிதியுதவி அளிப்பதாக கத்தார் நாட்டு அரசு அறிவித்துள்ளது கேரளாவில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இல்லை எனவும் மழை படிப்படியாக குறையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் அரசு அமைப்புகள் தனியார் அமைப்புகள் அனைத்திற்கும் இலவச ரயில் சேவையை ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது கேரளாவை போலவே கர்நாடகத்துக்கும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் அயல்நாட்டு செய்திகள் பிச்சி தீவில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் 8.2 புள்ளி இரண்டாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அதி ஏற்பட்டதால் சுனாமி அலைகளுக்கு வாய்ப்பில்லை என தெரிவித்தது இதே இந்தோனேஷியா நாட்டிலும் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இத்தாலி நாட்டில் உள்ள ஜெனோவா நகரத்தின் மோராண்டி பாலம் இடிந்து விழுந்து விபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்ப வேண்டும் என்றால் எங்களுடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தலிபான்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாடுகளில் தஞ்சம் அடைந்துள்ள லட்சக்கணக்கான சிரியா அகதிகள் மீண்டும் தாய்நாடு திரும்ப ஏதுவாக மனிதாபிமான அடிப்படையில் அங்கு மறு சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் முன்வர வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கோரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமராக இம்ரான்கான் பதவியேற்றுள்ள நிலையில் அந்நாட்டு சிறைகளில் சிக்கி தவிக்கும் இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய இந்திய மீனவர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது ஹஜ் யாத்திரையை ஒட்டி ஒன்று புள்ளி இரண்டு எட்டு அதிகமான இந்திய முஸ்லிம்கள் சவுதி அரேபியா சென்றுள்ளனர் வணிகச் செய்திகள் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் சைபர் செக்யூரிட்டி எனப்படும் கணினி பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் உர்ஜித் பட்டேல் வலியுறுத்தியுள்ளார் பிளிப்கார்ட்டின் எழுபத்தி ஏழு சதவீத பங்குகளை கையகப்படுத்தும் நடவடிக்கை முழுமையடைந்து விட்டதாக வால்மார்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்து வரையிலான இடைப்பட்ட காலத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஒரு லட்சம் ரூபாயாக வீழ்ச்சி அடைந்துள்ளது சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறும் வீட்டு மனை கண்காட்சியில் அடுக்குமாடி குடியிருப்பு முதல் தனி வீடுகள் வீட்டு மனைகள் வாங்க எளிய முறையில் வங்கி கடனுதவி பெறும் வகையில் முன்னணி வங்கிகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி பதவியிலிருந்து எம் ரங்கநாத் ராஜினாமா செய்துள்ளார் முதல் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டிங்காமில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்செல் ஜான்சன் சர்வதேச போட்டிகள் முதல் தர போட்டிகள் உட்பட அனைத்து விதமான போட்டிகளில் ஓய்வை அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள் நயன்தார நடிப்பில் கடந்த வாரம் திரைக்கு வந்த கோலமாவு கோக்கிலா படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது முதல் நாளாக அப்படம் மூன்று கோடி ரூபாய் வசூல் செய்தது பொழுதுபோக்கு மற்றும் த்ரில்லர் பின்னணியுடன் உருவாகி வரும் படம் சூப்பர் டூப்பர் இந்த படத்தில் ஆண்மை தவறியல் பட நாயகன் துர்வா மேயதமான் மெர்குரி அறுபது வயது மாநிலம் ஆகிய படங்களின் நாயகி இந்துஜா ஆகியோர் நடிக்கின்றனர் இப்படத்தை அருண் கார்த்திக் இயக்குகின்றார் இயக்குனர் நவீன் மூடர் கூடம் திரைப்படத்தை அடுத்து அலாவுதீனின் அற்புத கேமரா படத்தை எழுதி இயக்கி தயாரித்து நடிக்கவும் செய்திருக்கிறார் இதில் ஆனந்தி முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்துள்ளார் பல்வேறு அமைப்புகளும் பொது சேவை நிறுவனங்களும் தமிழ் திரையுலகினரும் கேரளாவுக்கு நிதியுதவி மற்றும் பொருளுதவி அளித்து வரும் நிலையில் நடிகர் விக்ரம் தன் பங்காக முப்பத்தி லட்சம் ரூபாயை நிதியுதவியாக வழங்கியுள்ளார் இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவி மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றிணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்